என்ன சஜிமாமா என்ன என்ன தமிழ் தமிழ் உயிர முடிவியா இப்ப பாத்தா ஆங்கிலத்துல சொல்லித்தூட நம்ப முடியா ஏண்டாடி அலற தமிழ் வந்து நம்முடைய தாய்மொழி அது நம்முடைய உணர்வு அது அதுக்கு நிகராக எதுவுமே கிடையாது அப்படிங்கறது எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான் அதுக்காக பிற மொழியை கத்துக்க கூடாதுன்னு ஒண்ணு கிடையாது ஆமாடா தமிழ் முக்கியம் தான் யாரு சொன்னா இல்லேன்னு யாமர் இந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல இனிதாவது எங்கும் கவனம் அப்படின்னு மகாகவி சொன்னாரு எல்லா மொழியும் அவர் கத்துக்கிட்டு போய் பார்த்தாரு படிச்சாரு அது எல்லா மொழிகளையும் கூட நம்மளுடைய தமிழ் மொழியில சிறப்பான விஷயங்கள்லாம் இருக்கு அப்படிங்கறதுனால இது ஒரு முதன்மையான மொழி அப்படின்னு அவர் வந்து முன்மொழிந்தார் மொழிகளையும் படிச்சாத நமக்கு எது நல்லதுன்னு நமக்கு தெரியும் நம்ம வாட்டுக்கே தமிழை அறவரையா வச்சுக்கிட்டு தமிழ் தான் தமிழ் தானே உயிர் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர்ணும் சும்மா சொல்லிக்கிட்டு என்ன பண்றது அதனால எல்லா மொழிகளும் கத்துக்கிறது ஒண்ணு தப்பு கிடையாதுடா என்ன கடஞ்சா எப்படி சொல்லிவிட்டியா அடா ஏண்டா அப்படி அலற அதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுடா மொழிகள் கத்துக்க முடியாது ஒரு மனுஷன் எத்தனை மொழிகள் கத்துக்கிறானோ அவன் அத்தனை மனிதனாக அவதாரம் எடுக்கிறேன் அதனால நீ வந்து மொழிகள் கத்துக்கிறது ஒன்றும் தப்பு கிடையாது ஆங்கிலம் ஒண்ணு நமக்கு ஒன்றும் எதிரி மொழி கிடையாதுல்ல அதுவும் ஒரு மொழி அதுல எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு இப்ப ஆங்கிலத்தை நிறைய பேர் படிச்சு நம்ம பேராசிரியர்களும் அதுல இருக்கக்கூடிய எவ்வளவோ இலக்கியங்களை தமிழ் மொழிபெயர்ப்பு செஞ்சு வச்சதுனால இன்னைக்கு நம்ம ஆங்கில நூல்களெல்லாம் இன்னைக்கு தமிழ்ல நம்ம படிக்கிறோம் அதனால ஒரு மொழியை கத்துக்கிறதுங்கிறது தப்பு கிடையாது என்னன்னா அந்த மொழிக்கு அடிமையா நம்ம போயிடக்கூடாது மொழி மோகத்தில் இருந்துடக்கூடாது என்றைக்கு இருந்தாலும் நம்ம தாய்மொழி தான் நமக்கு முக்கியம் அதுதான் நம்ம உயிர் அப்படிங்கிறத நம்ம என்றைக்கும் உறுதியாக இருக்கணும் பிற மொழிகளையும் நம்ம கற்றுக்கணும் அது ஒன்றும் தப்பு கிடையாது ஆங்கில மொழியில் எப்படி நம்ம அதை எப்படி அந்த இலக்கணப்பிள்ளை இல்லாமல் எப்படி நம்ம பேசுறது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் கற்றுக்கிட்டோம்னா நம்ம நாளைக்கு ஒரு இடத்துக்கு போகிறோம் ஒரு அந்நிய நாட்டுக்கு போகிற அங்கே போய் நான் தமிழில் தான் பேசினுட்டு இருக்க முடியாது இல்லை போய் நான் ஆங்கிலத்தில் பேசுனாத்தான் அவங்கள்ட்ட நீ சரளமாக உரையாட முடியும் அதனால் ஆங்கிலம் கற்றுக்கிறது ஒன்றும் தப்பு கிடையாது நீ தாராளமாக கற்றுக்கலாம்டா என்ன மாமா எப்படி சொல்லக்கூடிய கடைசியா என்னடா கடைசியா கடைசியா சொல்றேன் ஆனா கடைசியா சொல்லாண்டா சொல்றேன் அதாவது மொழி பிரியர்களா இருக்கணுமே தவிர மொழி வெறியர்களா இருக்கக்கூடாது நம்ம வந்து எவ்வளவு மொழிகள் கத்துக்கிறோமோ அவ்வளவுக்கு நம்ம அந்த அந்த மொழிகள்ல இருக்கக்கூடிய இலக்கியங்கள் அதுல இருக்கக்கூடிய அவர் சொன்னார்ல மகாகவி என்ன சொன்னார் சென்றுடுவீர் எட்டு திக்கும் கலை செல்வங்கள் யாவும் குணர்ந்தைங்க சேர்ப்பீடு அப்படின்னு சொன்னார்ல அதனால எல்லா இடத்துக்கும் போகணும் எல்லா மொழிகளையும் கத்துக்கணும் அங்கெங்கே இருக்கக்கூடிய விஷயங்களை கொண்டாந்து நம்ம தமிழ் மொழியில் நம்ம சேர்க்கணும் இப்போ இன்றைக்கி திருக்குறளில் வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மொழிகளையும் மொழிபெயர்க்குறாங்க அப்படின்னா அது நம்ம தமிழ் இருக்கக்கூடிய சிறப்பாக இல்லையா இப்போ அவங்களும் நம்ம திருக்குறளில் இருக்கக்கூடிய விஷயங்களும் அவங்க தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க அதை மொழிபெயர்த்து எடுத்துகிட்டு போகிறாங்க அது மாதிரி நம்மளும் வெளியில் போய் எல்லா மொழிகளையும் கற்றுக்கிட்டு அது இதில் இருக்கக்கூடிய சிறப்பான விஷயங்களை தமிழில் கொண்டு வந்து சேர்க்கணும் அப்போ தான் நம்ம தமிழில் இன்னும் நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க முடியும் அப்போ ஆங்கிலம் கற்றுக்கிறது நல்லதுன்னு சொல்றியா இதில் என்னடா உனக்கு சந்தியகா ஆங்கிலம் நல்லா கற்றுக்கலாம் ஆங்கிலம் மட்டும் இல்லை உனக்கு என்னென்ன மொழிகள் தெரிகிறதுக்கு வாய்ப்பு இருக்கோ எல்லாமே நீங்கள் கற்றுக்கலாம் அதெல்லாம் ஒன்றும் தப்பே சரி சரி அப்போ சொல்லுங்கள் என்ன தெளிப்பா என்னைக்கிய இப்போ இந்த டூ டி ஓ ஓ ஓ டூ ஒரு வார்த்தை இருக்குல்ல அதை எப்படி பயன்படுத்துறது உங்களுக்கு தெரியுமா எனக்கு அதெல்லாம் தெரியாதுமாம் சொன்னி என்ன தெரிஞ்சுக்கிறேன்னு சொல்லுங்க இப்போ த மேங்கோ இஸ் வெரி டேஸ்ட் அப்படின்னு சொன்னால் அந்த மேங்கோ வந்து நல்ல டேஸ்டாக இருக்குன்னு அர்த்தம் அதே வந்து இந்த மேங்கோ இஸ் டூ டேஸ்ட் அப்படின்னா அது வந்து ஒரு எதிர்மறையான விளக்கத்தை தான் இங்கே சொல்லுது அப்படியாமா அடா ஆமாடா இப்போ ஹி very tall. டால் அப்படின்னா அவன் வந்து உயரமான மனிதன் ஹீஇஸ் டூ டால் அப்படின்னா அவன் ரொம்ப உயரமாக இருக்கேன் அவனுக்கு வந்து ஒரு பொண்ணு கிடைக்கிறதே கஷ்டம் அவனுக்கு ஒரு கடையாக பண்ணோம்னாலே ரொம்ப சிரம் அவன் எங்கேயும் போகிற இடத்துக்கு அவ்வளோ ஈஸியாக போக முடியாது அந்த மாதிரி ரொம்ப அப்னார்மலாக இருக்கிறேன் அப்படிங்கிறத சொல்லும் போதே அந்த மாதிரி சொல்லணும் இப்போது ஒரு பேக் இருக்குதுன்னு வச்சுக்க இந்த பேக் வந்து நம்ம தூக்கிப்படலாம் அப்படி ஆனால் கொஞ்சம் பெருசாக இருக்குது அப்போ என்ன சொல்லுவோம் இந்த பேக் ஈஸ் வெரி பிக் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ அதே பேக் வந்து ரொம்ப பெருசாக தூக்க முடியாத சைஸில் இருக்குதுன்னு வச்சுக்க அப்போ என்ன சொல்லணும் இந்த பேக் இஸ் டூ பிக் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது எதிர்மறையான ஒரு விஷயத்தை நம்ம சொல்லணும் இது ரொம்ப ஓவராக இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல டூ பிக் அப்படின்னு சொல்லணும் இப்போ ஒருத்தர் வந்து ஒரு டிராயிங் வரைஞ்சி வச்சுருக்குறார் ஒரு படம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது அதை வந்து ஒருத்தர் பார்த்துட்டு இட் இஸ் வெரி குட் அப்படின்னு சொன்னால் ஓகே இட் இஸ் டூ குட் அப்படின்னா அங்கே என்னமோ இங்கே ஒரு தப்பு இருக்குது அந்த படம் வந்து அவ்வளோ சரியாக இல்லை அதாவது எதிர்மறையான விஷயத்தில் அது ரொம்ப நல்லா இருக்கே அது ஒரு நல்ல மாதிரி இல்லை அப்படிங்கிறத வந்து ஒரு நெகட்டிவான விஷயத்த இங்கே கொண்டு வந்துடும் அதனால் இட் இஸ் டூ குட் அப்படின்லாம் சொல்லக்கூடாது இன்னும் நல்லா இருக்குன்னு சொல்லணும்னு இட் இஸ் வெரி வெரி குட் அப்படின்னு சொல்லலாம் இது மாதிரி அந்த வெரி அப்படிங்கிற வார்த்தையையும் இந்த டூ அப்படிங்கிற வார்த்தையையும் எங்கே பயன்படுத்தணும் எப்படி பயன்படுத்தணுங்கிறத நம்ம இடம் தெரிஞ்சு பயன்படுத்தணும் சரியா ஆடாடா இப்படியெல்லாம் வேற இருக்கா இது பரவாயில்லையா போகுது இன்னைக்கு வந்ததுக்கு ஒரு உறுப்பினான ஒரு விஷயத்த சொல்லி கொடுத்தியே நான் தெரிஞ்சுக்கிட்டேன் மாமா இது மாதிரி அப்பவே தேச்சோன்னு வந்து சொல்லுங்க மாமா இதையும் கற்றுக்குவோம் இதுவும் நல்லா தான் இருக்குது அதாண்டா எல்லாமே நல்லா இருக்கும்டா நல்லதுன்னு நினைச்சா நல்லா இருக்கும் கெட்டதுன்னு நினைச்சா கெட்டதாக இருக்கும் அவ்வளோதான் இறங்கி பார்த்தா தான் நல்லதா கெட்டதாங்கிறதை நம்ம உணர்ந்து புரிஞ்சுக்க முடியும் சரியா சரி மாமா நான் கிளம்புறேன்மாமா நேராகுது கரெக்டா சரிப்பா பார்த்து பார்த்துரா போயிட்டு வா பார்ப்போம் சரி